நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமருத்துளிக்காக உங்கள் அலுமேலு கல்லீரலையும் மண்ணீரலையும் பலப்படுத்தக்கூடிய எளிய இயற்கை கீரை கரிசலாங்கன்னி கசலாங்கன்னி கீரைய நம்ம கூட்டாகவோ பொரியலாகவோ அல்லது துவையலாகவோ வாரமுறை எடுத்துட்டு வந்தோன்னா நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது கரிசலாங்கன்னி கீரை உணவா மட்டும் இல்ல இயற்கை மருந்தா எப்படி எல்லாம் நம்ம பார்ப்போம் கரிசலாங்கண்ணி கீரை அரைச்சி பசையாக்கி அரை கப் மோர்லயோ இல்ல பால்லயோ கலந்து விரும் வயித்துல காலையில பருக்கிட்டு வந்தாங்கன்னா இது வந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் பலப்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாம மஞ்சள் காமாலையும் போக்கக்கூடியது அப்படி இல்லைன்னா கரசலாங்கண்ணியை சாறு ஒரு ஸ்பூன் எடுத்து வெளக்கெண்ண இட்டு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு இதா காலை மாலை பருக்கிட்டு வந்தாங்கன்னா கல்லீரலையும் மண்ணீரலையும் பலப்படுத்தக்கூடியது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடியது மலச்சிக்கலையும் போக்கக்கூடியது கரிசலாங்கன்னி சார் எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் அளவு எடுத்து தேனில குழைச்சி ஒரு வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம நாக்கில தழுவிட்டு வந்தோம்னா அது வந்து சளி ஜலதோஷம் தலை நீர் ஏற்றம் இதெல்லாம் போக்கக்கூடியது ஒரு மூணு நாள் கொடுத்தா போதும் ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு கால் ஸ்பூன் அளவு கொடுக்கலாம் அஞ்சு வயசு உள்ள குழந்தைங்களா நல்லெண்ணெயில காய்ச்சு இருமலையும் கரசலாங்கண்ணி வந்து ரத்த சோகையை போக்கக்கூடியது கரசலாங்கண்ணி கீரைய நிழல்ல உணர்த்தி நம்ம அத போட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு தினம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தேன்ல குழைச்சி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோனா சிவப்பு ரத்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது இரத்த சோகையை பூக்கக்கூடியது கரிசலாங்கண்ணிய பசையாக்கி நம்ம வந்து தேங்காய் நெய்ல இட்டு காய்ச்சி அத வந்து தலைமுடிக்கு பூசிட்டு வந்தோன்னா தலைமுடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரக்கூடியது அப்படி இல்லைன்னா நம்ம கரிசிலாங்கண்ணிய சாராக்கி ஜடா மாஞ்சில் நெல்லி வட்டல் அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த ஊரினதும் அந்த வடிகட்டி அந்த அந்த தண்ணி எடுத்து அதை டிகாஷன் மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தேங்க நெயில சாறு ஏன்னா ஜடா நெல்லி வட்டல் டிகாஷன் அதை கலந்து நல்லா கொதிக்க வச்சு தையில பதமாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு தினமும் தலைமுடி தேய்ச்சிட்டு வந்தோம்னா தலைமுடி கருமையாகவும் செழுமையாகவும் பளப்பளப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரக்கூடியது முடி உதறதும் நின்றுடும் என்ன ஏர்களே இந்த கீரையில எத்தனை மருத்துவ பலன்கள் இருக்கு பாத்தீங்களா தைத்தனி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்